பெயரால் வேண்டுமென்றே பொய்யாக ஒருவன் சத்தியம் செய்தால் அவன் அதுபோலவே ஆவான் ஒருவன் எதன் மூலம் தற்கொலை செய்து கொள்கிறானோ அதன் மூலமே மறுமையில் வேதனை செய்யப்படுவான் ஒருவனுக்கு கூடாது ஒரு மோமினை சபிப்பது என்பது அவனை கொள்வது போலாகும் இன்று நபிசல்லாகும் அணிஹி செல்லம் அவர்கள் கூறினார்கள் நான்கு நான்கு முஸ்லிம் ஒன்று